பன்னபாரிஜாத்தாய தோத்திரவேத்ரை கபாணஜே ஞானமுதிராய கிருஷ்ணாயீதாமே நம ஓராதேவிஷ்ணுவினிடத்தில் இவ்வுலக வாழ்க்கையில் சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கிடையில் எப்படி நாம் நெறிப்பிரளாத வாஸ்தவமான சத்தியமான பக்தி பண்ண முடியும் என்று கேட்டாள் விஷ்ணு கூறினார் பகவத்கீதையை எப்பொழுதும் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தம் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த ஸ்லோகம் மகா பாதி பாபானி கீதாத்தியம் கரோதி ஸ்பர்ஷம் நிமிலமம்பு கீதாத்தியான மகா பாப்பாதி பாப்பானி நளினிதளம் அம்புவது கொச்சித் ஸ்பருஷம் ந குருவந்தி நான் இந்த கொண்டுகூட்டி பொருள் சொல்றது தமிழ்ல அன்மையும் பண்ணி சொல்றேன் ஒருவன் சேர்த்துக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் கீதா தியானம் கரோதி சேத் பகவத்கீதையை நன்றாக தியானம் பண்ணுவானே ஆனால் எப்ப பார்த்தாலும் மனசுல அந்த ஸ்லோகம் ஆழமான மனசுல ஓடிக்கிண்டே இருக்கணும் தியானம் பண்றதுன்னு சொல்றாருலோகம் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தியானம் பண்றது அர்த்த தியானம் பண்றதுன்னா என்ன பண்றது ஒரு பகவத் கீதை புஸ்தகத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கா அந்த புஸ்தம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு சகப்பு பட்டு தொழில சுத்தி வச்சிருக்கு என்ன அது மேல ஒரு தாமரப்பு வச்சிருக்கேன் அது பகவில ஒரு வழக்கம் பொருத்தி வச்சிருக்கேன் அப்படி இல்லப்பா கீதையில் இருக்கிற ஸ்லோகம் எல்லாம் இருக்கணும் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாம் உனக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணும் இது அர்த்த பிரதான கிரந்தம் வெறும் சப்த பிரதான கிரந்தம் இப்ப ஸ்தோத் ஸ்தோத் கூட பரவாயில்ல விசாரம் பண்ணாட்டா தப்பு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாக வேண்டிய நூல்கள் இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்து அந்த ஸ்லோகங்களின் பொருளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக கீதையினுடைய வழிகளை எல்லாம் எவன் தியானம் பண்றானோ அவனுக்கு மகா பாபாதி பாபானி பாபானி சொன்னா போறாதோ பாபாதி பாப்பானி அதாவது மகா பாபம் லகு பாபம் சின்ன பாபம் குட்டி பாபம் நடக்கிற போது எறும்பெல்லாம் மிதிச்சுடுறோம் தெரியாம அதெல்லாம் தெரிஞ்சு பண்றது இல்ல அதுவும் பாபம் சொல்றது சாஸ்திரம் ஆஹா என்னால நம்ம வேணும்னு வில்லிங்கா பண்ற பாவம் அறியாமையினால பண்ற பாவம் அறிஞ்சு பண்ற பாவம் அறிஞ்சும் அறியாமையினால பண்ற பாவம் இப்படி பாவத்துக்கெல்லாம் கணக்கு புண்ணியம் பண்றதுல இருக்கு அறியாமலும் புண்ணியம் பண்றோம் அறிஞ்சும் புண்ணியம் பண்றோம் அறிஞ்சும் அறியாமலும் புண்ணியம் பண்றோம் ஆக நம்ம நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா மிஸ்ரகர்மான புண்ணியத்தையும் பாவத்தையும் கலந்துதான் பண்றோம் முழுக்க முழுக்க புண்ணியம் பண்றதும் இல்ல முழுக்க முழுக்க பாவம் பண்றதும் இல்ல ஆனா நம்ம மனசுல வந்து பாவம் பண்ணின பிறகு அந்த குற்ற உணர்ச்சிய நீக்கிடுமான் கீதையை படிச்சா கீதையோட அர்த்தத்தை நினைச்சா நீ பாவிகளில் எல்லாம் பெரும் பாவியாக இருந்தாலும் ஞான தெப்பத்தால் அந்த பாவங்களை நீ கடந்து விடுவாய் அபிச்சேதம் நீ நன்றாகவே இந்த பாபத்தை கடந்து விடுவாய் கொச்சித் ஸ்பரிசம் நிதி கொஞ்சம் கூட ஸ்பரிசிக்காது அதெல்லாம் டச் பண்ண முடியாது பக்கத்திலே வர முடியாது கொஞ்சம் கூட அட்டாக் பண்ணாதது தியானம் பண்ணிட்டே இருந்தோம் எல்லாம் வந்து அப்படி நிற்கும் விலக்கிட்டோம் எப்படின்னா நளினி தலம் அம்பு வத்து நளினி தாமரை தலம்னா இலை தாமரை இலை நளினி தலம் அம்பு அம்புனா ஜலம் அதுனா போல தாமரை இலை தண்ணீர் போல தாமரை இலை தண்ணீர் வந்து ஒற்றதா ஒற்றதில்லை ராமகிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்காரு அற்புதமான உதாரணம் சொல்லி இருக்க நீ நல்லா எண்ணெயை தடவி கிண்டு நீ நல்லா கட் பண்ணி கைய உள்ள விட்டு நறுக்கி நீ பலாப்பழத்தை எடுத்தா ஒட்டவே ஒட்டாத பாசின்னு சொல்லியிருக்க நல்ல உதாரணம் அது இந்த மாதிரி இந்த கீதையை நம்ம நல்லா படிச்சுட்டு படிக்கிற போல என்ன அர்த்தம் நம்ம உள்ளத்துக்குள்ள அற்புதமான எண்ணெயை தடவிக்கிறோம் யம்யூலாவும் இருக்க அவங்க கூடவே நம் கொட்டார் அவங்க அந்த மாதிரி ஆட்களை சந்திப்போம் ஒன்னும் ஒட்ட ஒன்னும் பண்ண முடியாது அப்போ கொச்சி ஸ்பருஷம் இதை சொல்லி இந்த சுலகத்துக்கு நிறைய பிரமாணம் தோன்றது கிருஷ்ணர் ஒன்பதாம் அத்தியாயத்தில கடைசியில பெரிய பாபியா இருந்தாலும் உணர்ந்து குற்றத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற பெயர் அவாவுடன் என்னிடத்தில் பக்தி பண்ணினால் அவனை நான் காப்பாற்ற சந்தேகமே இல்லைங்கிற நான் உறுதி கொடுக்கிறேங்குற பிரதிஜை பண்றேங்கிறார் பகவான் அபிச்சே சும அனன்ய பாக்